குரு கிருப்பையார் கர்கவதம் கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா முக்கியமான கட்டத்து வந்தாச்சு ஐம்பத்தி ரெண்டாவது தியாகம் அதுல முன்னாடியே சொல்றேன் நினைக்கிறேன் இந்த நூறு சொல்றேன் தி பஞ்சாசத்தமே தாவ பயாதேவக புரீம் அன்ப மோத தருஷம் ஜவர் இப்படி இந்த ஐம்பத்தி ரெண்டாவது தியாயத்தினுடைய ஒரு சுருக்கமாக ஒரு ஆசிரியர் எல்லாம் காணிக்கிறார் பயத்தால பயத்தால ஓடுற மாதிரி ஓடி துவாரகா பட்டத்தை பிராமணனால் வர்ணிக்கப்பட்ட அந்த ருப்புணியினுடைய வாக்கு மூலமாக வந்த சந்தேகம் செய்தியை கேட்டு சந்தோஷப்பட்டாருங்கிறது இதெல்லாம் சொல்லப்படுதுன்னு சொல்லப்படுது இதில் முதல் ஒரு வதி ஏழு ஸ்லோகங்களால் பதினேழு ஸ்லோகங்களால் அந்த ஜராசந்தனுக்கு போக்கு காமிச்சிது அடுத்தது வந்து ஓடி வராமல அந்த ரணச்சூடு ராய் சொன்னேன் இல்லையா ரணச்சூடு ராய் மிகமாவே கண்ணில் ஜெலம் போக்குவங்க அவன் வந்து இவ்வளவு தூரம் அதாவது தர்மத்தை ஸ்தாபனம் பண்ணுறதுக்கு அதர்மத்தை ஒழிப்பதற்காகவும் துஷ்டர்களை விக்கிரகம் பண்ணி வரணுங்கிறதுக்காக இருக்கிற போது தோத்து போறாப்பில் கம்மிக்குன்னா அதுவும் ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படி வரக்கூடியவனு அவனுக்கு இந்த பதினெட்டு யோஜன பதினெட்டு யோஜன இது பதினெட்டு அக்ஷோகணி சைன்யம் முடிக்கிறதுக்கு பெரிய விஷயமான அதுதான் குருக்ஷேத்திர உச்சத்துல ஒரு சொல்லப்படுது என்னால தாங்கவே முடியாது அப்பப்ப சொல்லின்றே இருக்கும் அது காரணபூத்தனார் தான் அதுலையும் வந்து விஸ்வரூப தரிசனம் அர்ஜுனனுக்கு காமிக்கிறவோ பார்த்தா அந்த பதினெட்டு யோசனை பதினெட்டு அக்ஷோகணி பதினெட்டு அக்ஷவ உணை சைன்யத்தையும் முழுக்க இவனை தான் பிரஸ்மொண்டிருக்கான் அப்படியே விஸ்வரூபத்தில் பார்த்தா உள்ள வாயில் போயிட்டு காப்பிட தெரியும் அதுதான் வந்து அர்ஜுன் பார்த்து ஆனு பார்த்துன்னு பயந்து போயிருப்பான் அர்ஜுனன் பயந்து போயிருப்பான் தரீக்கு சகாம் மத்தியின பெரிய வீராளி எல்லாம் இந்திரனுடைய புத்திரன் எல்லாம் உண்டு அது அவனுடைய அப்படி இருந்தாலும் பயன்பெறும் அப்படி இருக்கக்கூடியவனுக்கு ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை அந்த ரணுச்சோடு ராயினா ஓடி வந்த மாதிரி ஒரு பாசருக்கு காமிச்சு அந்த ஜெராசந்தனை ஏற்றி விடத்துக்கு பின்னால் அவனை முடிக்க போகிறார் பீமனால் அது பின்னால் தான் வரும் அப்புறம் அந்த மூணு கோடி யவனர்களை சௌக்கியமாக முடிக்க போகிறோம் அதுக்கப்புறம் பலராமனுடைய விவாகத்தை ரொம்ப சுருக்கமாக மறுபடியும் சொல்லப்படுது எப்படி மறுபடியும் முன்னாலே சொல்லியாச்சு ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் மூணாவத்தியாயத்தில் வந்து அந்த சூரியவம்சத்தை பற்றி சொல்கிற போது இந்த பலராமனுக்கு கொடுக்கப்பட்டால் அந்த ரேவதிங்கிற பெண் கொடுக்கப்பட்டாள் அப்படின்னு முன்னாலே சொல்லியிருக்கு அதை மறுபடியும் ஞாபகப்படுத்தி சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்லோகத்தில் அவர் முடிப்பார் கண்ணனுடைய ரு ரு ரு ரு ருமிணி க கல்யாணத்தை மூணு ஸ்லோகங்களால் அந்த ராஜா கேள்வி கேட்பார் அதுக்கப்புறம் ருக்மிணி கல்யாணம் ஆரம்ப மாறுது இருபத்தி ஒன்றாவது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பமாகும் நாற்பத்தி நாலு ஸ்லோகங்கள் இருக்கக்கூடிய இந்த ஒரு அத்தியாயம் அதனால் இருபத்தி ஒன்றுலேருந்து தான் அந்த ஆரம்ப மாறுது அதுக்கப்புறம் எப்பொழுது போல் நம்ம வந்து இதனுடைய அர்த்தங்கள்லாம் பார்த்துட்டோம் விசேஷ அர்த்தங்கள்லாம் கண்டிப்பாக விடாமல் ஒரு தூரம் போன ஃபோனாவர்த்தி சொல்ல போது ஏதாவது நித்தியம் பாகவதம்னு சொல்லும்போது நிறைய சொல்வது கணக்கு ஒரு தூரம் நடக்குமோ தெரியாது அதெல்லாம் இப்போ கேட்டால் எங்கே இருக்குன்னே தெரியாது அப்படியெல்லாம் இருக்கும் அந்த அந்த ஆடியோலாம் எங்கே இல்லை அவ்வளோதான் எல்லாம் போயிடுது காலக்கிரமத்தில் எல்லாம் இதெல்லாம் மாறி ரைட் நம்ம வந்து விட்ட இடத்தை பார்ப்போம் த்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் ஆறாவது ஸ்லோகத்திலிருந்து மேல பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் நியமான தனே கோபி திருபிட்ச அச்சுதோதிதை ஆஜகாம ஜரா சந்தீகாம் नियमाने धने நியமமான அச்சுச்சோ ஆஜாம விலோக்கியம் ரிப்பு சதவோ மனுஷா மாஜன் துத்ருவோம் விலோக்கியவேகரபம் ரிப்பு சதவோ மனுஷேஷா லுத்தம் விய வி பிரச்சுரம் அபீர்வத்தை பத்ம பத்மலா சரத்துஜனம் விய விம் பிரச்சுரம் அபீத்தவ பத்மலா பலயமான தகசன் பலி அன்ப அன ஆ ஈஷ ஈஷபீதிம் பராஜமான தஷ்டா மாகதா பிரகதன்ஃபலி அன்ப அன பிரணவிம் ப்ரொக்கியதூரம் சாந்தோ துங்கி பிரவணாக்கம் பகவன் இத்தைய ப்ரொக்கியூரம் சாந்தோ துங்கிம் Mm -hmm. धने ஷியம் பகவான் பரிஷதி அச்சுச்சோ आजगाम, ஆஜா ஜராச तोशतिनीक नियमाने धने गोपि रिपिच अच्युतचोदित आजगामजरासंदक विलोक्य मधव मनुष्यचेषापन्नौ राजुद्रुतूदृत विलोक्यूपसैन्य मधव मनुष्यचेषापन्नौ राजुद्रुतूदृत विहाय वित्थुरभीर्भतवत पदभ्या पद्मलाशाभ्या चेरतु ீர்ீீவ பத்மலாஷா பராஜமான தஷ்ட் மாகர பிரகசன் வலி அன்வாவை ஈஷையம் பராஜமான திருஷ்ட மாகரன்பலி அன்வாவை ஈஷைய பிரதுத்யூரம்சரா துங்கமாரகாம் கிரிம் பிரவர்ஷனாக்கியம் பகவான் நித்யா எத்திர வருஷி பிரதுச்சூரம் கிரிம் பிரவர்ஷனாக்கியம் பகவான் நித்யதாயற்ற வருஷத்தி பத்தாவது அர்த்தம் பார்ப்போம் கொஞ்சம் முன்ன பின்ன வரும் என்னென்ன நம்ம ருக்மிணி கல்யாணத்தை அனுபவிச்சு சொல்லணும்னு பார்க்குறேன் அதாவது அதுக்காக கொஞ்சம் முன்னது கிருஷ்ணனால் இப்படியும் ஏவப்பட்ட மனுஷர்களாலும் எருதுகள் மாடுகள் அது மேலே அங்கு ஒட்டங்களாக இருந்து விருதுகள் மேலே அலங்காரம் பண்ண தனம் எல்லாம் அதாவது அந்த யவனர்களால் மூணு கோடி யவனர்களால் மூணு கோடி யவனர்கள் அந்த விளையத்தசன்களை கொடுந்திருக்காங்க அவங்கள ஜெயிச்சாச்சு அவங்களை எல்லாத்தையும் முடிச்சாச்சு மேச்சருடைய சைன்யத்தையும் ஒருவே அற ஸ்லோகத்தில் மேச்சபலம் ஹத்துவா அவ்வளவு தான் முடிவு அவருடையும் அந்த பலவிதமான அலங்காரம் போன்ற தனங்கள் அவர் ஊரை விட்டு ஊர் வந்திருக்கான் அவனுக்கு வந்து பலவிதமான பலவிதமான ஒரு வஸ்துக்கள் இருக்காரு அவனுக்கு தனம் இருக்காதான் அவருடைய செல்வம் எல்லாத்தை ஏற்றுரத்தையும் எடுத்துட்டு தூர கொண்டு போயிட்டார் கிருஷ்ணனால் எவப்பட்ட மனுஷனாலையும் எருதுகள் மேலையும் அலங்காரம் போன்ற தனம் கொண்டு போகப்பட்ட பொழுது இருபத்தி மூணு அக்ஷோ பாயிடுத்தேன் அப்போது எவனா அந்த காலை எவனைனா முச்சுகுந்தனாலுடைய திருஷ்டியால் எழுப்பி விட்டு அவனால் எரிக்கப்பட விட்டாச்சு முடிச்சாச்சு இவனுடைய மூணு கோடி யவனர்கள் தனியாங்கிருந்தாங்க தனியாக முடிச்சாது ரெண்டு பேரும் லீடரையும் அந்த சனிகளையும் பிரிச்சாச்சு பிரித்து எல்லாம் பண்ணியாச்சு இப்போது ஜராசந்தர் இருபத்தி மூணு அக்ஷோடு சைன்ய நாயகனா வர ஜலாசந்தன் தீம்பவன் தான் இது வந்து பதினெட்டாவது திரவணும் அப்போ ஹேராஜன்னு இப்படி ராமகிருஷ்ணர்கள் சத்ரு சைன்யத்துடையும் ரொம்ப வேகமாக வரான் ஜலாசந்தன் பதினெட்டாவது முறை படையெடுக்கணும் சரி இப்போ பதினெட்டு முறை கஜினி பதினெட்டு இதே குஜராத் பக்கத்தில் தான் சொல்லப்பட்டது பதினெட்டு முறை படையெடுத்துக்கான் படித்துக்கானா ஜலாசந்தனுக்கும் அந்த இவனுக்கும் கஜினி முகமத்துக்கும் சம்பந்தமாக இருக்கும்னா அது வேறு இது வேறு கஜினி வந்து இப்போ இதான கா இதே கா அதாவது கலியுகம் பிறந்தப்புறம் இப்போதான ஒரு ஆயிரம் வருஷத்துக்குள்ள இது நடந்தது வந்து ஐயாயிரத்தின் கலியு பிறந்தே ஐயாயிரத்தி நூற்றி அது மூணாறு நடந்தது அதனால் அதுக்கு சம்பந்தம் கிடையாது காண்பிக்கப்படவில்லை ஒன்றும் இல்லை ஒரு ஒரு இது கூட செல்லலை அது எக்ஸப்ட் பதினெட்டுன்னு சொல்லத்தவரும் அப்போது வேகத்தை பார்த்து மனுஷ ஸ்வரூபத்தை அடைந்த மாதிரி வந்து கொண்டும் போக்கு கம்பிடாது சீக்கிரமா ஓடுறாரு ஸ்ட்ராட்டஜி சொன்ன மாதிரி கண்ணனுடைய பயங்கரமான ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு விதமாக அனுகிரம் பண்றான் ஒவ்வொருத்தரையும் ஒரு விதமாக முடிக்கிறான் அதுவும் கண்ணனுடைய அந்த இது துர்போத லீலைன்னு சொல்லுவார் நாராயணியத்தில் ரசிக்கக்கூடிய விஷயம் இது ஒன்று துர்போதலீலில் ஒன்று என் குருவாயூர் பணம் பார்த்து உன்னுடைய லீலைகளை இதையும் புரிஞ்சுக்கவே முடியாதியா ஆமாம் ஒருத்தருக்கு அனுகிரகம் பண்ணால் அவங்கள்ட்ட இருக்கிற சொத்தத்தைலாம் பிடுங்கிறாங்க நான் சொத்தத்தை சொத்தை பிடுங்கினா இது அனுகிரகங்கிறத கொஞ்சம் சாதாரண லெவலில் புரியாது இன்னும் ரொம்ப டீப்பாக போனால்தான் புரியும் யாருக்கு ஒருத்தருக்கு வந்து நான் அனுகிரகம் பண்ணலைன்னா அவனுக்கு நிறைய சொத்தை கொடுக்குறேங்கிறான் அப்போது இது என்னென்ன விபரீதமாக இருக்குன்னா பார்த்தா புரியும் அதுதான் திரும்பதில்லை அதுதான் கண்ணன் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அப்படியே சீக்கிரமாக மனுஷன் அதுதான் சீக்கிரமாக ஓடினாங்க அதான் ஏற்கனவே சொன்னது ரணுச்சோடு ராய் என்று ரணச்சோடு ராய் இதான் இதை மூல் துவாரகான்னு பாருங்கள் துவார இதுக்கு போனால் குஜராத் போனால் பார்க்கலாம் அந்த துவாரக்காய்க்கு அந்த கோ இது இப்போ இருக்கக்கூடிய துவாரக்காய்க்கு போகிற துணாலும் இதை பார்க்கலாம் அங்கே வந்து ரணுச்சோடு ராய்னு கண்ணனுடைய ஒரு ரூபம் இருக்கும் அத்தவுடனே சத்தியமாக பார்த்தவனே எனக்குள்ள ஆனால் என்ன ஒரு லீலை என்ன ஒரு லீலை அப்படி பலமில்லாதவர்கள் மாறி ஒரு வேஷம் போட்டு ஒரு காண்பிச்சி இதுவும் அதிகமான தனத்தை எரிந்துவிட்டு பயந்துரள காட்டிலும் பயந்துரள மாதிரி அதோ ஒன்றுக்கும் தெரியாத மாதிரி பீரு பீதவத்து வீரு பீதவத்துன்னா காட்டிலும் பயந்தவர்கள் மாதிரி ரொம்ப பயந்து தோத்தாம்புள்ளி மாதிரி என்ன மாதிரி தான் பயந்து மாதிரி அப்புறம் பத்மபலாசா தாமரையும் இது மாதிரி தாமரை மலர் இருக்கு அதனுடைய இலைகள்லாம் தளிர்கள்லாம் அப்படி இருக்கும் தளங்கள் எப்படி இருக்கும் அது மாதிரி அப்படி மிருதுவான காலடிகளால் ரொம்ப தூரம் ஓடினார்கள் பகு ஜோஜனம் பாவம் அவர்களுக்கு வந்து ரன்னிங் ரேஸ் எல்லாம் இந்த ரேஸெல்லாம் கிடையாது பாவம் ரொம்ப ஓடி இருக்கும் இப்படி ஈஸ்வர்களான ராமகிருஷ்ணர்கிட்ட மகிமை அவர்கள மகிமை தெரியாது பலசாலி ஆமாம் சரியான பலசாலி பலசாலின்னா அப்படி ஒரு பலசாலி ஜராசம் அவனுடைய மையமைத்திராகணும் அந்த ராமகிருஷ்ணன் ஓடுறதை பார்த்துன்னு சிறிச்சிந்த அவனுடைய தேர்ப்படைகளோட அவன் தொடர்க் பின்தொட ஓடுகணும் பிரகசன் அந்த மாகதா அந்த திராசந்தன் அப்படித்தோ அப்படிப்பட்ட ராமகிருஷ்ணர்களை இரட்டையர் பலாயமானோ திரட்டோ ஓடுறாங்களா தோத்தாமொழி மாதிரி ஓடுறதை பார்த்து இப்போ சிறு சின்ன ரதாநீக்கை அநீக்கை ரதாநீக்கை தேர்ப்படைகளோட அவன் ஓடுறான் பின்தொடர்ந்து ஓடின தூரம் ஓடி ரொம்ப களை களைப்படைஞ்சவர்கள்லாம் அவர்களுக்கு கலைப்பாக நான் தெரியும் காமிக்கிறேன் எந்த இடத்துல தேவேந்திரன் என்னைக்கும் மழை பெய்கிறானோ அப்படி சொல்லப்பட்ட பிரவர்சனம் சொல்லப்பட்ட உயர்ந்த மலை தூங்ககிரி உயர்ந்த மலை அந்த மலையில் ஏறினார்கள் அந்த மலையில் எப்போ மல மலப்பிரதேசத்தில் அந்த மேகங்கள்லாம் வந்து மோதி அங்கே இருக்கக்கூடிய அங்கட்டே இருக்கக்கூடிய அந்த ஜலத்தை கொட்டுடும் அப்போ என்றைக்குமே எப்பொழுதுமே தேவேந்திரன் நீங்கள் மழை பெய்ய வைக்கணும் அப்படிப்பட்ட இடத்துக்கு இந்த மலையில் ஏறினார்கள் ஏறி பார்த்தார்கள் மேலே விவரமான பா அர்த்தம் பார்ப்போம் இந்த கண்ணன் ஆக்ய பண்ண பிரகாரம் கண்ணனுடைய கிருஷ்ணன் கிருஷ்ண பரமாத்மாவுடைய ஆக்ய பிரகாரம் மனுஷர்களும் காளைகளும் அந்த இடத்துல ஓட இது ஒட்டகங்கள் உண்டு இங்க காளை தான்கள் அந்த அவர்களுடைய கொண்டு வரப்பட்ட விளையச்ச சைனியர்கள் யவனர்களுடைய செல்வம் ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் சுமந்தன் போற போது சொன்ன மாதிரி முன்னாலே சொன்ன மாதிரி இன்னைக்கு நாளைக்கு நாளைக்கு வந்துருவோம் அப்படின்னு பரசோவா ஆகமிஷன்னு முன்னால பார்த்தோம் இல்லையா முன்னால பத்தோம் அப்படியும் இருபத்தி மூணு அக்ஷோகணி சைன்யத்தோட ஜலாசன் வந்தாச்சு மறுபடியும் பதினெட்டாவதுரை வந்தார் பதினெட்டாவது வர போதும் இதே அக்ஷோகணிகளுடைய கணக்கு அந்த ஒரு விகிதம் ரத்தப்படை ஒரு விகிதம் யானப்படை மூணு விகிதம் குதிரப்படை அஞ்சு விகிதம் காலற்படை இப்படி இருக்கக்கூடிய ஒரு அக்ஷோகணி ஏற்கனவே கணக்கு சொல்றது ஞாபகப்படுத்துறதுக்கு ஒன்னா சொல்றேன் இருபத்தி ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு மொத்தம் ஒரு விகிதம் ரதம் ஒரு விகிதம் யானை ஒரு விகிதம் குதிரை அஞ்சு விகிதம் காலாட்படை இது எல்லாம் ஒன்று சேர்ந்தது ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி எழுநூறு இது இது மாதிரி இருபத்தி மூணு இருபத்தி மூணு அது கணக்கு கொடுக்கணும் அப்படி தூரம் கொண்டு வரணும் வர வந்தவனே ராஜனே அப்படின்னு பரீட்சையில் கூட சொல்கிறார் பலராமனும் கிருஷ்ணனும் இப்படி வரக்கூடிய எதிரி அவன்தான் யார் ஜெராசந்தன் அவனுடைய பெரிய வேகத்தை பார்த்து மனுஷ மனுஷனுடைய இயல்பு அம்மா பெரிய சண்டை வருது என்ன பண்ணுறது நீங்கள் சண்டை போட முடியாது ஒரு ஒரு ஆயிரம் பேர் உங்களை ஏற்றுன்னு வராப்பிளேன்னு வச்சுக்கணும் நீங்கள் என்ன பண்ண சண்டையாக போடு ஏற்றாப்பிட் என்ன பலசாரி இருந்தனும் அப்போ மனுஷன் இயல்பை ஏற்றுக்கொண்டு வேகமாக ஓடுறார்கள் அதை எடுத்துக்கொண்டு வேகம் போக்கு காமிக்கிறாங்க வேற ஒன்றில் போக்கு காமிக்கிறாங்க போக்கு காமிக்கிறான் வேகம் ஓட்டு கொஞ்சம் கூட பயம் இல்லாதவர்கள்லாம் அதாவது பலராமனும் கிருஷ்ணனும் பயமில்லாதவர்கள்லாம் பயந்தவர்களை விட பயந்தவர்கள் மாதிரி பயந்தவளை விட பயந்தவர்கள் மாதிரி பெரிய செல்வத்தை கீழே போட்டுட்டும் கீழே போட்டுட்டும் தாமர மாதிரி இருக்கக்கூடிய தாமர புஷ்பம் தாமர புஷ்பத்தினுடைய இதர்கள் தாமர இதர்கள் தான் ஆத்மம் அந்த பத்ம பல சாப்பியம் அப்படி இருக்கக்கூடிய மென்மையாக இருக்குது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படி இருக்கக்கூடிய அவர்களுடைய திரு திருவடிகளாக இல்லை அதுவும் இதெல்லாம் போட்டுக்கலாம் பாதரட்சையெல்லாம் போட்டுக்கலாம் அதனால் பல யோஜனை தூரங்கள் ஓடுறார்கள் ஓடுறார்கள் ஓடுறார்கள் ஓடுகின்றார்கள் இப்படி அவர்கள் ஓடுறதை பார்த்து பலம் மிக்க வலிமை மிக்க பராக்கிரமமாக கொண்ட ஜராசந்தன் ஈஸ்வரலான் அவருடைய உண்மையான விஷயத்தை தத்துவத்தை தெரியலை தெரியாது உணராது சிரிச்சிண்டே ஜெயலியா சிரிச்சுண்டே தேர் பழையோட பின்னால் ஓடுறோம் ரொம்ப தூரம் ஓடி களைச்ச அவர்கள் அவர்கள் களைப்பு கிடையாது இருந்தாலும் ஒரு தோ போ தோற்றம் தான் அவர்கள் வந்து இந்திரன் எப்பொழுதுமே மழை பெய்கிறான் அப்படி இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை பிரவர்ஷனம்னு சொல்லப்படுது அதான் பிரவர்ஷன ஆக்கியம் சொல்லப்படுது அது பதினோரு யோஜன உயரம் இருக்குது பதினோரு யோஜன உயரம் உயரம் அப்படி பண்ண மாதிரி ஏறினார்கள் மலையில் ஓடி ஒளிந்து பார்க்க பார்க்காம பார்க்க முடியாமல் ஒளிந்திருக்கக்கூடிய இடம் தெரியாதனால மலையை சுற்றி நெருப்பு வைக்க போகிறான் அந்த ஜராசந்தன் மேலே பதினொன்றாவது ஸ்லோகத்திலேருந்து மேலே பார்ப்போம் மூலத்தை சேவிப்போம் பதினொன்னிலேருந்தே ழிநா நாதிகமிய பதம் நப தராரிமே சம்ததன் கிரோ நிழிநவா நாதிமிய பதம் நராமே சமன் தமுஜன் தரவுதான் தனத்தட்ட தசயோஜன்துங்காத் நிபேத்து அதுபுவிம் தட்ட உப்பமான தசைகோஜனோ துங்க பிதோவிம் அலட்சியமாணோரிப்புகேனுத்தமோ சுபுரம் புடராஜா சமுதிரா நணோரிபுணா சாகேனோ சுபுரம் புடராஜா சமுதிரபரிம் நோபி தாவி மருஷேஷவோமாஷிய சுமதி மாகா மாகதோ எஜூன் சோப்பி தாவி மிருஷா மன்வானோகேஷவோ பலமாஷிய சுமத்து மகதான் மாகதோயு ஆனாதிபதி ரைவோரேவீம் சுதாச்சோதி புரோதித்தம் ஆனாதிபதி ரய்மாச்சோதி பலயே புரோதித்தம் பதினஞ்சாவது ஸ்லோகம் மறுபடியும் பார்ப்போம் பதினொன்றிலிருந்து பதினஞ்சு கிரௌ நிலிரவு ய கிளவா கிரோ நிலீனவாதிக்கிழிநவா நாதிக்கம் பரம் தரேரோவி சம்த சம்திமுஜன் தலவுதலோசைக்கோஜன்துங்கசைக்கோஜோஜன்துங்க நேற்றுபோவி ரணோரிப்பு சாணோத்தமரம் புனராஜா சமுதிரபரிந தட உபத்தியதரக்கியமானதுசை தசைக்கோஜனோத்துகம் அதோபுவீ அலட்சியமாணோ அலட்சியமாணோனா சாகேனுயருத்தமோ சுபுரம் புனராஜா சமுதிரபரி நூல ரிபுன சாகேனுயருத்தமோ சுபுரம் புனராஜோ சமுதிரம் நூ सोपि दग्धा विधि सोपिदा विधि मृषा मनवा बल केशव बलमा कृष्य सुमहन मघधो यजो சோப்பி தி மன்வா பலகேஷவோ பலமா கிருஷ்ண சுமத்துமாயோ ஆனி சீமான் ரயம் சுதிரோப்பா புரோதித்தனாதிபதி தெய்வத்தோரேவ தீம் சுதாம் பிரம்மணா சோதிட பிரதாத்த பலாயேதி புரோதிதம் இது பதினஞ்சாவது ஸ்லோகம் இந்த பதினஞ்சாவது ஸ்லோகத்தில் இந்த பலராமனுடைய கல்யாணத்தை காம்கீரப்படுத்த சொல்றாரு ஆனர்த்தாதிபதி ஸ்ரீமானு ரெய்வத்தோ ரேவத்தின் சுதாம் பிரம்மணா சோதிட பிரத பலாயதி புரோதிடம் இது ஏற்கனவே காண்பிக்கப்பட்டது எங்க அதனால் என் சொன்ன ஒன்பதாவது ஸ்கந்தம் சூரியவம்ச சந்திரவம்ச கதைகள்லாம் சொல்லிட்டு வரபோது மூணாவது அத்தியாயத்தில் அந்த சுகன்யா சவனர் சுகன்யா சவனர் கதைகளை சொல்கிறதுல கடைசியில் சொல்கிறார் அவர் அப்போது அது என்ன சொல்கிறார் कन्या ककुदमी कन्यावती कन्या स्वामा विभुम ग श्लोक अंत त திய புத்திரம் ஜஜே கக ஜேமுத்தம் ககூமீ கனியாய விபுங்க கனியவரம் பரிப்பம் ப்ரமலோக்கமாவே திரு அலப் தணக் தரந்தா நேதையுள்ள பிரகசத்த முன் காரண துத்தன்திருணம் நுண்மே कालोभियाता तृणव चतुयुग विकशोबलदेवो महाबल कन्यात्म राजरत्ना दे देहि भो भो अवतर भार போ பாராவதாராய பகவான் போதபாவன சொல்லி அவத்தீர்ணோ நிஜாம்சேன புண்ணியசிரவண கீர்த்தனா இத்தியதிஷ்டோ பகவ அபிவந்திய இத்தோ அபிவந்திய அஜம் நிருப சூபரமாக தியம் புண் புண்ணியஜனாத்ராசன் புராத்திருகி தீக்ஷு அவத்திதை சுதாம் தத்வம் அனவத்ங்கிம் பலாய பலசாலினி பலரியாக்கம் கதோராஜா தப்து நாராயணாசனம் முப்பத்தி ஆறாவது ஸ்லோகத்தில் அந்த கல்யாணத்தை சொல்கிறாப்புட ஒரு லைனில் சொல்லிட்டார் சுகாம் தத்துவா அனவத்தியாங்கி பலாய பலசாரினி பதிரியாக்கியம் கதோ ராஜா தப்து நாராயணா சோன முப்பத்தி ஸ்லோகம் அதாவது இருபத்தி ஒன்பதுலேருந்து முப்பத்தி ஆறு அறுபது ஒன்பதாவது ஸ்கந்தத்தில் இந்த பலராமனுடைய கல்யாணத்தை அங்கே சொல்லப்பட்டது இப்போ அர்த்தத்தை பார்ப்போம் விட்ட இடத்துலேருந்து பதினொன்றாவது ஸ்லோகத்துலேருந்து பார்ப்போம் இப்படி அவர் வந்து அந்த மலை பெரிய மலை பிரவசன் பிரவசன் சொல்லப்பட்டது அப்படிப்பட்ட பிரபோஷன் நித்தியவங்க வந்து அந்த மேகங்கள்லாம் மோதி மழை பெய்யும் தேவன் மழை பெய்ய வைக்கிறேன் அதுன்னு அந்த மலையில் இவர்கள் ஒழிந்தார்கள் மேலே ஏறிட்டார்கள் உயர்ந்த மலை அதில் ஏறிட்டும் ஒழிந்தவர்களாக அவர்கள் அவர்கள் ஒழிஞ்சிருக்காங்கன்னு நினச்சிட்டு அந்த ஒழிஞ்சிருக்கிற இடம் தெரியாமல் மலையை சுற்றி நீர்ப்பு வச்சுட்டான் விரக கட்டைகளை நீர்ப்பு வச்சுட்டான் நீர் போச்சுன்னே அவர்களும் அப்படி எரியப்படக்கூடிய மலைச்சரிவுகள் கொண்டு பதினோரு யோஜனை அது தச ஏக்க அந்த பதினோரு யோஜன உயர்ந்ததான உயர் அவ்வளோ டாலாக இருக்கக்கூடியும் அந்த மலையிலிருந்து வேகமாக உயர கிளம்பி கீழே பூமியில் குதித்தார்கள் அவர்கள் என்னாகுதுன்னு ஒன்றாகுது அவ்வளோதான் அப்போ ராஜன் யாரோ ஸ்டேட்டிலான ராமகிருஷ்ணர்கள் அப்படி பரிவாரங்களோட கூடிய பகைவனால் பார்க்கப்பட்டவர்கள் பார்க்கப்படார்கள் அவர்களும் கண்டுபிடிக்க முடியல சமுத்திரத்தை அடைந்தி அவர்களுடைய துவாரகைக்கு சேர்ந்தார்கள் மேலே பார்ப்போன்னு கிருஷ்ணி